அகரமுதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கண்ணோட்டத்து உள்ளது உலகியல் அகுதிலார் உண்மை நிலக்குப் பொரை உலக நடைமுறையானது அரசருடைய கண்ணோட்டத்தின் கண்ணே நிகழ்கின்ற காரணத்தினால் கண்ணோட்டம் இல்லாத அரசர் உலகத்திற்கு பாரமாவார் கண்ணோட்டத்து உள்ளது உலகியல் அகுது இலார் உண்மை நிலக்குப் பொறை உலக நடையினா என்ன உபகாரம் பண்ணுறது காப்பாற்றுறது தப்பு பண்ணினா பொறுத்து கொஞ்சம் தவறுகளை திருத்தி முன்னேறதுக்கு வாய்ப்பு கொடுக்கறது இதெல்லாம் கொடுக்கணுன்னா தாட்சிணியம் இருக்கணும் அதாவது கண்ணோட்டம் இருக்கணும் கண்ணோட்டம் இல்லாத அரசரிடத்தில் இது நடக்காது உபகாரம் பண்ணுறதோ காப்பாற்றுறதோ தப்பு பண்ணினால் பொறுத்துக்கிறதோ நடக்காது அதனால் அவர் அவருக்கும் பயன்பட மாட்டார் மற்றவர்களுக்கும் பயன்பட மாட்டார் இந்த இரண்டு குரட்பாக்கள் முதல் குரட்பா இந்த இரண்டாவது குரட்பா இதன் மூலமாக கண்ணோட்டத்தினுடைய சிறப்பு கூறப்பட்டது பரிமேலழகர் சொல்லுகிறார் கண்ணோட்டத்தினுடைய முக்கியத்துவம் சிறப்பு சொல்லியிருக்கிறார் அதாவது எல்லோருக்கும் சந்தோஷத்தை கொடுக்குற முறையில் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை கண்களில் இருக்குது அன்பை வெளிப்படுத்துகிறார் கண்களால் வெளிப்படுத்துகிறார் அதை பார்த்து பலருடைய ஆதரவையும் யார் பெறுகிறாரோ அவர் தான் உலக பாரத்தை தாங்க முடியும் அதாவது இந்த அரசியலில் அந்த பதவியினுடைய கஷ்ட நஷ்டங்களையெல்லாம் தாங்கிக்க முடியும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அவர் உலகத்துக்கு பாரமாகிடுவார் அந்த அரசாங்கத்துக்கு தலைவன் வந்து கூட இருக்கிறவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் பாரமில்லாமல் வழி நடத்தின்னு போகணும் சிரமம் இல்லாமல் இல்லாட்டியே அவர் பாரம் அவருக்கு காரியம் நடக்காதனால அவரும் மற்றவங்களுக்கு பாரமாகிடுவார் மற்றவர்களும் அவர்களுக்கு பாரமாக தோன்றுவார் அதுதான் உண்மை அப்படிங்கிறார் இந்த குரலில் கண்ணோட்டம்தான் உலக மக்களுக்கு இன்பம் தரக்கூடியது என்று ஆசிரியர் உபதேசிக்கிறார் அன்பு கூர்ந்த கண்களை கண்டதும் மக்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் முகத்தில் ஒரு சிரிப்பும் கண்களில் ஒரு கருணை ததும்புகிற பார்வையும் இருந்தால் தான் ஜனங்களுக்கு பொதுவாக மகிழ்ச்சி இருக்கிறது அரசன் பால் ஆதரவு காட்டுகிறார்கள் சில பேர் நம்ம அப்படி எக்ஸ்ப்ரெஸ் கூட அவங்க பண்ண மாட்டாங்க அது வேறு விஷயம் உலகியல் நன்கு நடைபெற இந்த கருணை நிறைந்த பார்வையும் புன்சிரிப்பும் இனிமையான சொற்களும் பயன்படுகின்றன பிறர் கருத்தை அறிவதற்கு கண்ணோட்டமே காரணம் மற்றவங்களுடைய அபிப்பிராயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்ணோட்டம்தான் காரணம் அதனால் கண்ணோட்டத்து உள்ளது உலகியல் உலக வாழ்க்கையில் ஜனங்களுடைய சுவாவங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் இங்கே கண்ணினால் நோட்டம் அறிவதில் உலகியல் உள்ளது என்று கூறியிருக்கிறார் கண்ணினால் நோட்டம் இந்த கண்ணோட்டத்துக்கு பார்த்தோம் இல்லையா கண்ணோட்டம் உலகியல் ரொம்ப எளிமையான தமிழில் இருக்குது கண்ணோட்டம் இல்லாதவன் இறந்து போவானே ஆனால் நமக்கு ஒரு பாரம் குறைஞ்சது அப்படின்னு பூமாதேவி சந்தோஷப்படுவாளாம் நிலமகள் உளம் மகிழ்ந்திருப்பாள் என்று உரையாசிரியர் ஜெகவீரபாண்டியினர் குறிப்பு ஒரு சம்ஸ்கிருத ஸ்லோகம் அழகாக இருக்குது ஏஷாம் ந வித்யா ந தப்போ ந தானம் ஞானஞ்சீலம் நுணோ நர்ம தே மரலோகே பூமி பாரபூத்தா மனுஷரூப்பேண மிருகாச்சரந்தி யாருக்கு கல்வியோ தபஸோ தானமோ ஞானமோ ஒழுக்கமோ நல்ல பண்புகளோ தர்மங்களோ இல்லையோ அவங்களெல்லாம் பூமிக்கு பாரம் என்று சாஸ்திரத்தில் காணப்படுகிறது மனுஷிய வடிவத்திலே மிருகங்கள் சஞ்சரிக்கின்றன என்று சொல்லுகிறது யோக வாசிஷ்டத்தில் ஒரு அழகான ஸ்லோகம் பாரோவிவேகினஷாஸ்திரம் பாரோஜானஞ்ச ராகிணா அசாந்தச மனோபாரா பாரோநாத்மம் இதோபப்பு இதோட சம்பந்தப்படுத்தி பார்க்குறோம் சிலதெல்லாம் விஷயம் அங்கே இருக்கிறது வேற அதாவது அவிவேகிக்கு சாஸ்திரம் பாரம் உலக வாழ்க்கையில் ஆசை இருக்கிறவனுக்கு அறிவு பாரம் சாந்தி இல்லாதவனுக்கு மனசே பாரம் அனாத்மாவை தெரிஞ்சிருக்கிறவனுக்கு உடம்பே பாரம் அப்படின்னு இனி பதவரை பார்க்கலாம் உலகியல் உலக நடைமுறை கண்ணோட்டத்து கண்ணோட்டத்தை உள்ளது சார்ந்து உள்ளது அகுதிலார் அக்கண்ணோட்டம் இல்லாதவர் உண்மை இருப்பது நிலக்கு பூமிக்கு பொறை சுமையாகும் உலக நடைமுறை கண்ணோட்டத்தை சார்ந்துள்ளது அக்கண்ணோட்டம் இல்லாதவர் இந்த பூமியில் இருப்பது இந்த பூமிக்கு சுமையாகும் கண்ணோட்டத்து உள்ளது உலகியல் அகுதில உண்மை நிலக்கு அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனேயம் தேனி வேதபுடி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்ஆப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை